பாடம் ஐந்து அப்பாதி அல்லாமதாவது நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் மனிதர்களில் மிக பெரும் கொடை வள்ளலாய் திகழ்ந்தார்கள் சாதாரண நாட்களை விட ஜிப்ரில் அலிஹசலாம் அவர்கள் நபி சொல்லம்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களை ரமதான் மாதத்தில் சந்திக்கும் நபி சல்லம்லாஹு அலிஹு வசலம் அவர்கள் அதிகமாக வாரி வழங்கும் வள்ளலாய் திகழ்ந்தார்கள் ஜிப்ரீல் அலிஹசலாம் அவர்கள் ரமதாநாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நபிசல்லாஹோ அலைகிங் செல்லம் அவர்களை சந்தித்து அதுவரை அருளப்பட்டிருந்த குர் ஆணை இருவருமாக திருக்குர் ஓதும் வழக்க இருந்தார்கள் தொடர்ந்து வீசும் காற்றை விட வேகமாக நபிசல்லாஹோ அலைகல்லம் அவர்கள் நல்ல காரியங்களில் மிக அதிகமாக வாரி வழங்கும் வல்லலாகவே திகழ்ந்தார்கள்